அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதை நான் ரெண்டு தரம் நினைக்க கூடாது வழக்கமாக பண்ற பிரார்த்தனை முதல்ல சொன்னேன் இப்ப ரெண்டாவது அந்த குரலுக்கு விளக்கம் சொல்றதுக்காக திரும்பவும் சொல்லியிருக்கேன் இந்த குரலை பற்றி நாம தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இங்கே கடவுளை பற்றி திருவள்ளுவர் சொல்கிற லட்சணம் என்னன்னு கேட்டால் இந்த ஜகத்துக்கு முதல்வன் இதை தமிழ் அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம் உலகத்தின் முதல்வன் உலக முதல்வனே போற்றி போற்றி என்று அர்ச்சனை கூட பண்ணலாம் உலக முதல்வனை போற்றி வணங்குகிறேன் என்றும் சொல்லணும் இறைவனுடைய இருப்பை இக்குரல் நமக்கு உணர்த்துகிறது இறைவன் இல்லை என்று சொல்வதை காட்டிலும் இருக்கிறார் என்று சொல்லவே அதிக அறிவு வேண்டும் இருக்கிறார் என்பதை உணர்ந்தாலும் அதை விளங்க வைப்பதற்கு அறிவு வேண்டும் கண்ணுக்கு தெரியாததை இல்லை என்று சொல்வதற்கு பெரிய பகுத்தறிவு தேவையில்லை கடவுளை இல்லைன்னு சொல்கிறவங்க பகுத்தறிவோடையா இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலேங்கிறதுனால சொல்லுகிறார்கள் இருக்கிறதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் பகுத்தறிவு மிகத் தேவை நாம் கடவுளை உணர்றதுனால விறகில் தீயினன் பாலில் படு நெய்போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்று மிகச்சிறந்த தமிழரான அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் இதை பகுத்தறிவாளர்கள் படித்திருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது விறகில எப்படி தீ இருக்கிறதோ பாலில் எப்படி நெய் இருக்கிறதோ அப்படி எல்லாவற்றிலும் உள்ளத்திலும் மாமணி சோதியான் அந்த இறை தத்துவமானது விளங்கி கொண்டிருக்கிறது உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் அந்த கடவுள் தத்துவத்தோடு நம்முடைய மனதை செலுத்தி அவருடைய தொடர்பை வச்சு உறவுகோல் நட்டு உணர்வு கையிற்றினால் இடைவிடாத அன்புணர்வை நாம் வெளிப்படுத்தினோமே ஆனால் வளர்த்துவோமே ஆனால் அப்படி விடாமல் செய்கிறதுனால முருகை வாங்கி கடைய முன் நிற்குமே எப்படி விறகுல இருக்கிற மரத்தை ரெண்டையும் கடைஞ்சா நெருப்பு வெளிப்படுகிறதோ பாலை காய்ச்சி பிறையூற்றி பிறகு அதை கடைந்து வெண்ணெய் எடுத்து நெடியெடுத்து புரிந்து கொள்கிறோமோ அதை முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் முயற்சி இல்லாமல் எனக்கு கண்ணுக்கு தெரியல அதனால் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆகவே இதனுடைய சாரம் என்னன்னா இருக்கிறார் என்பதை விளங்க வைப்பதற்குத்தான் தெளிந்த தெய்வீகமான அருள் நிறைந்த பகுத்தறிவு தேவை இல்லை என்று நிரூபிப்பதற்கு எந்த ஒரு பகுத்தறிவும் தேவையில்லை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து வேண்டும் எது உண்மை பகுத்தறிவு எது போலி பகுத்தறிவு என்பதை பகுத்தறிய தமிழ் மக்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் உண்டென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு என்று அருளி செய்தார் பட்டினத்தார் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் என்று போற்றுகிறார் நம்மாழ்வார் போற்று என் வாழ்முதலாகிய பொருளே என்று இறைவனை துதித்து பாடுகிறார் மணிவாஜக பெருமான் அப்பர் சுவாமிகள் அருளி செய்தார் ஆவுரித்து தின்று உழலும் புலையர் கங்கைவார் சடையார்க்கு அன்பர் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே மகாகவியும் பாப்பா பாட்டிலே சொன்னார் உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா என்று அற்புதமாக பாடினார் மகாகவி அனைத்து சமய இலக்கிய நூல்களும் இறைவன் நிச்சயமாக இருக்கிறார் அவர் இந்த உலகம் முழுவதிலும் வியாபித்திருக்கிறார் அவரை நாம் அறிவு கண் கொண்டு பேரன்பு கொண்டு காண வேண்டும் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் என்ற திருமந்திரத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் நன்கு உள்வாங்கிக் கொண்டு இறைவன் இருக்கிறார் என்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்வதே இறை வழிபாட்டிலே தலைசிறந்த வழிபாடு என்பதை உணர்ந்து கொள்வோமாக இதை நாம் தொடர்ந்து சிந்திக்கப் போகிறோம் திருவள்ளுவெருமான் நம் அனைவருக்கும் இந்த உண்மையை நன்கு விளங்கும்படி செய்வாராக அதன் மூலம் நாமும் வருங்கால சமுதாயமும் உயர்ந்த சிறந்த அறிவுபூர்வமான இறை நம்பிக்கையோடு இறைத்தன்மையை நம்மிடமிருந்து வெளிப்படுத்தும் வண்ணம் நாம் செயல்படுவோமாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு